நீண்ட நேரம் தொழுவிக்கும் எண்ணத்துடன் நான் தொழுகையை அப்போது குழந்தையின் அழுகுரலை நான் கேட்கிறேன் எனக்கு பின்னால் தொழுது அந்த குழந்தையின் தாயாருக்கு சிரமம் அளிக்கக்கூடாது தொழுகையை சுருக்கமாக முடித்துவிடுகிறேன் இதை அனுசரளில்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்